ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம அசௌ மையே அப்போமம் போகி சித்தோம் பலவன் சுகீ அசுரங்களுடைய தன்மையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அசுர குணங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது என்பதை உணர்வதற்காக அசுரனுடைய குணங்களுடைய தன்மையை சொல்லுகிறார் மேலும் என்னால் இந்த சத்ரு ஆனவன் என் காரியத்துக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணுகிறான் என்னுடைய புகழை பொருளை எல்லாவற்றையுமே அபகரிக்கிறான் அவனை நான் இன்று கொன்றுவிட்டேன் இவனெல்லாம் கொல்லாம் கொல்லப்பட போானவன் கொல்லப்பட்டுவிட்டான் வாழ்க்கையில பார்க்கிறோமே அது கர்வத்தோட பேசறது அபராணபிச்ச ஹனிஷ்யே இன்னு யாரெல்லாம் என் காரியத்துக்கு இடைஞ்சல் பண்ணுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஹிட்லிஸ்ட்ல வச்சு ஹிட்லிஸ்ட் இதுல இல்லை நானே சொல்றேன் ஹனீஷ்யே கொல்ல போகிறேன் இத்தனை பேரை நான் கொண்டு இருக்கிறேன் இன்னும் இவங்களையெல்லாம் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுகிறான் செயல் புரிந்து காட்டுகிறான் ஏன்னா எனக்கு போட்டியா ஒருத்தரும் இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான் அகம் ஈஸ்வரகா ஈஸ்வரகா நான் முடியும் எனக்கு சமமாக ஒருத்தனும் கிடையாது நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருஷா நினைச்சுக்கிறது அது மாத்திரமில்லை அகம் போகி என்னால் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் உடம்பில் ரொம்ப சக்தி இருக்கிறதாகவும் அந்த சக்தி எப்பவுமே இருந்து கொண்டிருக்க போறதாகவும் நினைத்துக் கொள்வான் வாழ்க்கையினுடைய நிலையாமை இதெல்லாம் புரியவே புரியாது ஆக போக சாமர்த்தியம் என்னால் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறான் அது மாத்திரமல்ல அகம் சித்தா நான் வாழ்க்கையில் எல்லாம் அடைஞ்சிருக்கேன் எனக்கு கல்ல குடும்பம் இருக்கு என்னை சுற்றி நிறைய ஆள் பலம் இருக்கு இந்த இடத்துல ஆழ்பலம் இருக்குன்னு அர்த்தம் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் பேரக் பெண் வயிற்று குழந்தைகள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்னை யாரும் அசைக்க முடியாது பலவான் பலவான் சொன்னால் நமக்கு புரியும் ரொம்ப வலிமை மிக்கவன் இப்போ ஊர்லெலாம் நம்ம பார்க்குறோமே சிங்கமே வருகை காளையே எழுந்துரு இப்படிலாம் போடுறாங்களே பத்திரிகைகளிலாம் பார்க்குறோமே நாம் இங்கே நீ வீறு கொண்டு எழு அப்படின்னு எல்லாம் சொல்லி அங்கங்கே போடுறாங்க பார்க்குறோம் போய் பார்த்தா அவங்களுக்கு வலிமையே இருக்காது ஆனால் அப்படிலாம் பேசுறது அப்புறம் தங்கள்ட்ட இருக்கிற வலிமையை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துறது என்னை மாதிரி யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது மற்றவங்கள்லாம் இந்த உலகத்தில் பூமிக்கு பாரமாக பிறந்திருக்காங்க நான் ஒருத்தன்தான் வாழத் தகுந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு பேசுவார்கள் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆகவே அசோரனுடைய இந்த குணமெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது யாரையுமே நாம் அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது இப்படி பண்ணினா நான் அழிச்சிருவேன்னு சொல்லவும் கூடாது செய்யவும் கூடாது இந்த வாழ்க்கை நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு கிளம்பி ஆகணும் அந்த எண்ணம் மனசில் இருக்கணும் நம்மளால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது கடவுள் கொடுத்துருக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும் நாம் பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் நாம்ளே அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது ஆழ்பலம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப கர்வப்படக்கூடாது இளமை இருக்கிறது என்று அந்த இளமை கர்வமும் கூடாது ஆகவே எல்லோரும் சமூகத்தில் முக்கியமானவர்கள் நினைக்கணும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சமூகத்தில் முக்கியமானவர்களாக அவர்களை கருத வேண்டும் அரசாங்கத்துக்குத்தான் தவறு செய்கின்றவர்களை தண்டிக்கிறதுக்கு உரிமையே தவிர அங்கங்க குழுக்களா மனிதர்கள்லாம் சேர்ந்து பண்றதுங்கிறது அசுரகுணம் இதைத்தான் இங்கே பகவான் உபதேசம் பண்ணி இருக்கிறார் தொடர்ந்து படிக்கலாம் நாளைக்கு அசோமயாஹத்ருவரோஹமஹம் போகி சித்தோஹம் பலவான் சுகி